பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருமும் ஏக நாயக்கன் பதங்கள் போற்றி கைவல்லிய நவநீதம் தத்துவ விளக்கப்படலாம் எழுபதாவது பாடல் பஞ்சகோஷமும் விட்டப்பார் பார்க்கின்றபொழுது பாழே விஞ்சியது விஞ்சியததுவல்லாமல் வேறொன்றும் தெரியக் காணேன் அஞ்சன விருளையோ நான் அகமெனவனுபவிப்பேன் வஞ்சமில் குருவே என்ற மகன்மதி தெளிய சொல்வார் சொல்வார் ஆசிரியர் ஆத்மாவோட ஸ்வரூபத்தை உபதேசம் செய்யறதுக்காக அந்த ஆத்மா பிரம்மத்துக்கு அந்நியமாக இல்லை என்று உபதேசம் செய்வதற்காக பஞ்ச எல்லாம் நீக்குவதற்கான ஒரு பாடல்களை எல்லாம் சொன்னார் பிறகு ஆத்மாவோட ஸ்வரூபத்தை சொன்னார் உரையாசிரியர் அனாத்மா ஆத்மா ரெண்டுனுடைய லட்சணங்களையும் சொல்லி ஆத்மாவனுடைய ஸ்வரூபத்தை தெளிவாக விளங்க வைத்தார் பிறகு எல்லாவற்றையும் நீக்கின பிறகு எஞ்சி இருக்கிறது அபாவந்தான் அந்த அபாவஸ்வரூபமா நான் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருகிறது சிஷ்யனுக்கு இவர் சொல்றார் வெடிவேல் செட்டியாருடைய உரையில் இப்படி ஒருக்கு சூனியத்தை நான் எனல் யுக்திக்கு இயையா இக இயையாக இயையாது இருத்தலின் சூனியத்தை போய் நான் சொல்கிறது யுக்திக்கு பொருந்த ஒன்றும் இல்லாதவன் நான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் ஏதோ ஒரு நான்னு சொல்கிற போதே இருக்கிறது தான் நான் சொல்ல முடியும் இல்லாத போய் நான் எப்படி சொல்ல முடியும் ஆ இல்லாத பொருளாக நான் இருக்கிறேன் அதுவே கான்ட்ரடிக்ஷன் இல்லையா இல்லாத பொருளாக நான் இருக்கிறேன் சூன்யமாக நான் இருக்கிறேன்னு சொன்னாலே தப்புது இல்லை சூன்யத்தை அறியறது தான் ஆத்மானு சொல்ல போகிறோம் இப்போ அதனால் இப்படி ஒரு கேள்வி வரக்கூடும் என்பதை கருதி ஆக வியாபாரிக்க பாவ பதார்த்தமும் நீ கிடையாது வியாவகாரிக்க பாரமார்த்திக பாவரூபம் அப்படின்னு சொல்கிறார் இது நல்லா புரிஞ்சுக்கணும் வியாபகாரிக பாவம் வியாஹாரிக அபாவம் வியாபகாரிக பாவம் நாமரூபம் வியாபகாரிக அபாவம் நாமரூப அபாவம் நாமரூப சாட்சி நாமரூப அதிஷ்டானம் நாமரூப வியாபகமானது பாரமார்த்திக பாவரூபம் இப்படி புரிஞ்சுக்கணும் அடிக்கடி சொல்லுவோம் கிளாஸ்ல எல்லாம் வியாபகாரிக்க சத்து வியாபக அசத்து வியாபாரிக்க சத்தும் வியாபகாரிக அசத்தும் பாரமார்த்திக சத்துல கற்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவோம் அதாவது பியூர் எக்ஸிஸ்டன்ஸில் தான் இந்த வந்து போகிற எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவோம் புரியுறது இல்லையா பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் இங்கிலீஷில் வந்து பாரமார்த்திக பாவம் பாரமார்த்திக சத்து அதுக்கு வந்து பியூர் எக்சிஸ்டன்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் தமிழில் சொல்லணும்னா தூய இருப்புன்னு சொல்லணும் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி தூய இருப்பு இந்த தூய இருப்புங்கிறது வந்து அறிந்து கொள்ளப்படுவது அது ஒரு பொருள் அல்ல அது அறிந்து கொள்ளப்படுவது ஆகாயத்தை போல ஒளியை போல உணர்ந்து கொள்ளப்படுவது ஆகாயத்துக்கும் ஒளிக்கும் ஆதாரமாக இருக்கின்ற ஆகாயத்தையும் ஒளியையும் அறிகின்ற அரிய அறிகின்ற தன்மையும் அற்ற உண்மையில் அறிகின்ற தன்மையும் அற்ற அந்த பொருள் அதுதான் மௌனம் அப்புறம் கடைசியில் இது புரிஞ்சாச்சுன்னா நமக்கு சுபாவமாக மௌனம் வந்துடும் இல்லையா வந்து ஆகணுமே வரலன்னா அர்த்தம் வரலன்னா புரியலேன்னு அர்த்தம் மௌனமுறது சுபாவமாக வந்துடும் மௌனத்துக்கு நம்ம ஒன்று எஃபர்ட் எடுக்க வேண்டாம் சிரமப்பட ஞானத்தோட பிரயோஜனம் நம்ம வந்து சாதனம் பண்ணுற மௌனம் வேறு பிரயோஜன மௌனம் வேறு மௌனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மௌனமாக இருக்கும் பேசணும்னு ஆசை இருக்குது பேசணுன்னு ஆசை இருந்தாலும் மௌனமாக இருக்கிறது இன்றைக்கி விரதம்தான் அப்படின்னு சொல்லி பேசாமல் இருக்கும் எப்படி சாப்பிடணும்னு ஆசை இருந்தாலும் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சங்கல்பம் பண்ணி சாப்பிடாமல் இருக்கோமோ அது மாதிரி பேசணும்னு ஆசை இருந்தாலும் பேசக்கூடாதுன்னு ஒரு சங்கல்பம் பண்ணி கொண்டு இருக்கும் விரதம் அது ஈஸ்வரனை சிந்தனை பண்ணுறதுக்கு பேசுகிறது இடைஞ்சல் அப்படின்னு சொல்லி சாதனா ரூபமாக அப்புறம் வேதாந்தம் படித்து தத்துவம் புரிஞ்ச பிறகு மௌனமாக இருக்கணும்னு சாதனை பண்ண வேண்டாம் இருக்கிறது நம்முடைய இயல்பாகிடும் மௌனமாக இருக்கிறதுங்கிறது நமக்கு பலன் அது பிரயோஜனம் ஆகிடுறது ஞானத்தோட அதே மாதிரி இந்த வஸ்து புரிய வேண்டிய வஸ்து புரிஞ்சுட்டா குருக்கிட்ட கேள்வியும் கேட்க வேண்டியிருக்காது புரியலேங்கிற துக்கமும் இருக்காது சாந்தியும் வந்துடும் எப்படி இன்னும் அவர்கிட்ட கேட்டு இன்னும் எனக்கு புரியலேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா புரிஞ்சுடு புரிஞ்சுடுத்து ஆ புரிய வேண்டியது புரிஞ்சு போச்சு இல்லைங்கிற மாதிரி எண்ணமும் இல்லை சொல்லப்போனால் இருக்குது இல்லைங்கிறத கடந்ததாக அது இருக்கிறது இருக்கிறது இல்லை என்பதை கடந்ததாக அது இருக்கிறது அதுதான் விஷயம் முக்கியமான விஷயம் அதனால் இது பாழல்லல்லப்பா இது சூன்யம் பஞ்சகோஷத்தை பஞ்சகோஷமும் விட்டு அப்பால் பார்க்கின்ற பொழுது பாழே விஞ்சியது அது அல்லாமல் வேறொன்றும் தெரியக்கானேன் என்ற மகன் அதில் சேர்த்துக்கணும் என்ற மகன் அது இன்னும் சேர்த்துக்கணும் அஞ்சன இருளையோ நான் அகமென அனுபவிப்பேன் ஒண்ணும் இல்லை அஞ்சன இருள்னா என்ன அர்த்தம் ஒண்ணும் இல்லாத நான் சொல்லுவேன் அது யுக்திக்கு பொருந்தாதே நீங்கள் வஞ்சமில்லாத குருநாதர் கருணையோடு எனக்கு உபதேசம் பண்ணுகிறீர்கள் என்னிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் நான் சம்சாரத்திலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு எனக்கு உபதேசம் செய்யக்கூடிய குருவாக தாங்கள் விளங்குகிறீர்கள் வஞ்சமில்லாத குருநாதர் உங்கள் வஞ்சமில் குருவே என்ற மகன்மதி வஞ்சமில் குருவேங்கிறது முதல்ல போட்டுக்கணும் வஞ்சமில் குருவே பஞ்சகோஷமும் விட்டு அப்பார் பார்க்கின்ற பொழுது பாழே விஞ்சியது விஞ்சியது அது அல்லாமல் வேறொன்றும் தெரிய காணேன் அஞ்சனவிரளையோ நான் அகமென அனுபவிப்பேன் என்ற மகன்மதி தெளிய சொல்வார் வஞ்சமில் குருவேங்கிறது முதல்ல போட்டுக்கணும் சம்போதகத்தை மகன் மதி தெளிய சொல்வார் அவனுடைய அவனிடத்தில் மகன் மதி தெளியன அர்த்தம் அவனுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சந்தேகத்தை தெளிவிப்பார் சந்தேகத்தை நீக்கும் வண்ணம் அவனுக்கு உபதேசம் செய்கிறார் அடுத்த பாடு அவருடைய உரையாசிரியருடைய அந்த அவதாரிகா வாக்கியத்தை பாருங்கள் சூன்யத்தை அனுபவியான் நின்ற அர்த்தம் அவங்க லாங்குவேஜ் ஸ்டைல் எப்படி அனுபவியா நின்ற அனுபவரூபனான நீ சூன்யத்தின் வேற என தசம திருஷ்டாந்த முகத்தால் கூறுகின்றார் வச்சுக்கிட்டே சொல்றார் முன் புகழ் தசமன் புத்தி மோகத்தால் எண்ணி எண்ணி ஒன்பது பேரை கண்ட ஒருவனாம் தனை காணாத பின்பவனிடையே கண்டே பெரிய அன்புள மகனே காண்பது அடங்கலும் காண்பாய் நீண்பாய் புரிய வைக்கிறார் இந்த விஷயத்தை முன்பு புகழ் முன்பு முன்புகல் முன் சொன்ன தசமனானவன் தசமன் புத்திமோகத்தால் புத்தி மோகத்தால் புத்தியின் கண் உள்ள அஞ்ஞானத்தினால் மோகம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க அஜ்ஞானத்தினால் எண்ணி எண்ணி திரும்ப திரும்ப எண்ணினான் திரும்ப திரும்ப எண்ணி பார்த்தான் எண்ணி எண்ணி ஒன்பது பேரை கண்ட ஒருவனாம் தன்னை ஒன்பது பேரை பார்த்தான் தன்னை விட்டுவிட்டான் ஒன்பது பேரை எண்ணினான் எண்ணி எண்ணி அடிக்கடி எண்ணி ஒன்பது பேரை கண்ட சில சமயம் இந்த பணத்தை எண்றபோது சந்தேகமாக இருக்கும் திரும்ப ஒருத்தனும் எண்ணி பார்ப்போம் திரும்ப ஒருத்தனும் எண்ணி பார்ப்போம் இந்த பணத்தை என்ற போது அதே மாதிரி இந்த விஷயத்துலையும் இவன் என்றான் இவன் வந்து என்னென்னா மகாமூடா மகாமகாமூடா என்ன இதில் கணக்கு போட்டு பார்க்குறான் பத்து வருது எண்ணி பார்க்குறான் ஒம்பது தான் இருக்குது பார்க்குறான் பத்து இருக்குது அத்த சொல்ல பணம் எழுதி வச்சிருந்தா அது நானும் தெரியும் நான் சும்மா சொல்றேன் அதுக்கப்புறம் ஒன்பது பேரை கண்ட ஒருவனாம் அப்ப காணல பின்பு அவன் இடையிற்கண்ட பெரிய பாழ் அவனோ பாராய் இடையில அவன் வந்து ஒராளை காணாம இருந்தது அந்த ஒரு ஆள் காணாம போனது அவனா இல்லையே இடையில் பின்பு அவன் இடையில கண்ட அந்த இடையில அந்த போது பாவமா இருந்தா அபாவில ஒன்பது பேரை என்ற போது இவன் பாவமா இருந்தானா அபாவமாக இருந்தானா அபாவமாக நினைச்சுக்கிட்டான் அபாவம் இல்லை அபாவமாக கிடையாது பெரிய பாழ அவனோ பாரா இதனை யூகித்து பார் அன்புள மகனே அன்புல மகனேங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சொல்ல குருவிடத்தும் சாஸ்திரத்திடத்தும் ஸ்ரத்தையுள்ள மைந்தா சாஸ்திரம் குரு கிட்ட நம்பிக்கை இருக்கிற மனித மகனே மைந்தா சிஷ்யான் அர்த்தம் காண்பது அடங்களும் உன்னார் காணப்படுகின்ற சூனியம் நீ அல்ல சூனியம் முதலிய திருஷ்யங்கள் முழுவதும் காண்பான் நீயே காண்பது அடங்கலும் காண்பான் நீயே காண்பது அடங்கலும் காண்பது அடங்கலும் நீ அல்லை சூன்யம் முதலிய திருஷ்யங்கள் முழுவதும் சூன்யம் முதலிய திருசியங்கள் திருஷ்யங்கள்னா என்ன அறியப்படுகின்ற இல்லைங்கிறதும் உன்னால்தான் அறியப்படுகிறது இருக்குங்கிறது உன்னால்தான் அறியப்படுகிறது இருக்கு என்றும் இல்லை என்றும் அறியப்படுகின்ற நீ இருக்கிறாயா இல்லையா அப்படின்னு கேட்டால் யாரும் மறுக்க முடியாத மாபெரும் உண்மை இது இருக்கிறேன் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் சுசுப்தியில் நம்மெல்லாம் பாவரூபம் இல்லைங்கிறோம் நம்ம யாராக நிறைய பேர் என்ன சொல்லுவோம் தூங்குற போது நான் இல்லை அப்படிம்பான் நான் இல்லைன்னா எப்படி நீ வந்தேன்னு கேட்கணும் முழித்த உடனே தூங்குற போது நான் இல்லைன்னு சொன்னான் முழித்த உடனே நீ என்ன தூங்குற போது சூன்யமாவா இருந்தே தூங்குற போது நீ இருந்த அப்ப தூங்குகிற போது உனக்கு சரீரம் மனசு புத்தி அபிமானம் இல்லை அதில் தூங்குகிற போதும் நீ தான் இருக்கேன் தூங்குகிற போதும் நீ பாவ பதார்த்தந்தான் முழிச்சுன் இருக்கிற நீ பாவ பதார்த்தந்தான் முழிச்சுட்டு போது எந்த பாவ நீ நினச்சிட்டு அந்த பாவ பதார்த்தம் நீ இல்லை தூங்குறபோது நீ எந்த அபாவ பதார்த்தமாக உன்னை அந்த அபாவ பதார்த்தம் நீ கிடையாது புரியுறதில்ல விழித்து கொண்டிருக்கும் பொழுது எந்த ஒரு பாவமாக நான் இருக்கிறேன் நினைக்கிறாயோ அந்த பாவம் பாவம் கிடையாது தூங்கின்னு இருக்கிற போது அபாவமாக இருக்கேன்னு முழிச்சு முழித்த உடனே சொல்கிறவாரு அதுவும் யுக்திக்கு விருத்தம் இல்லாஜிக்கல் ஒத்துக்க முடியாது ஸ்ருதி யுக்தி அனுபவ விருத்தமான விஷயம் ஆகையினால நீ வந்து இல்லைங்கிறதும் இல்லை இதுவாகவும் நீ இல்லை தும் நீ இல்லை இதை புரிஞ்சுட்டா உனக்கு சம்சாரம் இல்லை துன்பம் இல்லை இதை புரிந்து கொண்டால் உனக்கு துன்பம் இல்லை இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அதுதான் விஷயம் அன்புள மகனே என் என்னும் விசேஷம் அனுபவத்தில் விசுவாசம் தவிர்தல் உச்சிதம் குறிப்பு அனுபவத்துல விசுவாசத்தை விடலாமா என்னமோ சொல்றீங்க இருக்குன்னு எனக்கு என்னமோ இருக்கோங்கிறது எனக்கு புரியலை அப்படின்னா என்னப்பா அனுபவம்ப்பா தூங்குற போது நீ இல்லைன்னு எப்படி நீ சொல்லுவ இருக்கேன்னு நீ நினைக்க முடியல இருக்கேன்னு நீ நினைக்க முடியலேங்கிறதுக்காக நீ இருக்குல்லு அர்த்தமாயிடுமா என்ன தூங்குறபோது உன்னை நான் நான் இருக்கிறேன் அப்படின்னு நீ தூங்குற போது நினைக்க முடியாது ஏன்னா மனசு ஒடுங்கி போச்சு அதனால் நீ வந்து இருக்கிறேன்னு நினைக்க முடியாது வாய திறந்து சொல்ல முடியாது ஏன்னா நீ வந்து தூங்கிட்டு இருக்கேன் வாயத்திறந்து சொல்ல முடியாது இருக்கிறேன்னு நினைக்க முடியாது இருக்கிறேன்னு சொல்ல முடியாது இருக்கிறேன்னு நினைக்க முடியாததுனால இருக்கிறேன்னு சொல்ல முடியாததுனால நான் இல்லை அப்படின்னு எப்படி நீ சொல்லுவே ஆகையினால நினைக்கிறதும் சொல்றதும் உண்மையில்லை நீ நினைச்சாலும் நினைக்காட்டாலும் நீ இருக்க நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நீ இருக்கே இது உனக்கே புரிகிற விஷயம் நீ இது வந்து புரியலை எனக்கு என்னமோ அப்படின்னா அப்புறம் கடவுள் உன்ன காப்பாற்றிட்டோம் அவ்வளோதான் உனக்கு நிம்மதி வேணும்னா இந்த ஞானத்தை வச்சுக்கோ இல்லை எனக்கு என்னமோ இது பிடிபடலை அப்படின்னு சொன்னால் பேசாமல் போய் பகவானுக்கு பூஜை பண்ணிட்டு ராமநாமான்னு சொல்லிட்டு போர் விட்டுடுணும் அடுத்த ஜென்மாவில் உனக்கு வேணால் புரியுமோ என்னவோ அப்படின்னு விட்டுட வேணும் ஏன்னா அதுக்கப்புறமும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதுதான் என்ன ப்ராப்ளம்னு கேட்டால் இதில் விசேஷம் என்னென்னு கேட்டால் நீங்கள் சொல்லிட்டீங்க அதெல்லாம் வாஸ்தவம் நீங்கள் சொல்லிட்டீங்க ஆனால் இன்னும் அனுபவத்துக்கு வரலையேன்னா இது இன்னொரு பிரச்சனை இந்த பிரச்சனை ஓயவே மாட்டேங்கிறது அனுபவத்தில் இருக்கிறத பற்றிப்பா பேசிகிட்டு இருக்கீங்க நான் என்ன சொல்கிறேன் நீ அனுபவத்தில் இருக்கிற விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அனுபவத்தில் இருக்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிற போது அது அனுபவத்துக்கு வரலன்னு சொன்னான் என்ன சொல்கிறது அனுபவத்துக்கு வரலன்னு சொன்னீங்க இப்போ வந்து இது இது என்னன்னு கேட்டால் இதுதாங்க பூஜிடும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பூஜரும்னு சொல்லிட்டீங்க ஆனாலும் எனக்கு இது பூஜரும்னு அனுபவத்துக்கு வரலன்னு சொன்னால் என்ன சொல்கிறது என்ன சொல்வது சொல்லாமல் இருக்கிறது நிறுத்த நிறுத்துறது தான் நல்லது சொல்கிறது நிறுத்தறது தான் நல்லது அதே மாதிரி நான்கிறது வந்து எவ்வளவு அறிவுள்ள எவ்வளவு அனுபவபூர்வமான ஒரு பொருள் நான் நான்கிறது என் பாடிள்ள என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது என் மனசுக்குள்ளே சப்கான்ஷியஸ் லெவலில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ யாருக்கு தெரியும் ஆழமான மனசுக்குள்ளே என்ன தலைவெளி இருக்குது என்ன பிரச்சனை இருக்கோ நமக்கே தெரியாது ஏதாவது சுச்சுவேஷன் தான் தெரிய போகிறது அதனால் என் மனசுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரிய போகிறது இல்லை என் உடம்புல என்ன இருக்குதுன்னு தெரிய போகிறது இல்லை ஆனால் நான் இருக்கேனா இல்லைங்கிறது எனக்கு என்ன சந்தேகம் அது சந்தேகமே கிடையாது என் உடம்பு எனக்கு தெரியாமல் போகலாம் என் மனசு எனக்கு தெரியாமல் போகலாம் நான் படித்ததையே நான் மறந்து போகலாம் இன்னொருத்தட்ட வேணால் ஒருத்தர் ஓ ஹோ இதெல்லாம் நம்ம படிச்சுருக்கோம்லன்னு ஞாபகத்துக்குறோம் அப்புறம் கேட்டால் தான் அதுக்கு ஏற் அதுக்குள்ள ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் தான் சொல்ல முடியும் ஆனால் நான்கிறது மாத்திரம் ஒரு ஒரு நாள் அது நான்கிறதுல வந்து கூடுதல் குறைச்சல் நீளம் அகலம் நீளமாக இருந்தேன் நான் நான் குட்டையாக இருந்தேன் நான் நெட்டையாக இருந்தேன் குட்டை நெட்டைங்கிறது எதை சேர்ந்தது நானைச் சேர்ந்ததாக எதை சேர்ந்தது நான்கிறது நான் நான் நான் படித்திருக்கிறேன் நான் படித்திருக்கிறேன் படித்திருக்கிறேன்ங்கிறது எதை சேர்ந்தது புத்தியைச் சேர்ந்தது நான் படித்திருக்கிறேன் நான் படிக்கவில்லை நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் துக்கமாக இருக்கிறேன் நான் சஞ்சலத்தோடு இருக்கிறேன் நான் நோயுடையவனாக இருக்கிறேன் நான் பசியுடையவனாக இருக்கிறேன் நான் தாகமுடையவனாக இருக்கிறேன் நான் கருப்பாக இருக்கிறேன் நான் சாமியாராக இருக்கிறேன் நான் சம்சாரியாக இருக்கிறேன் சாமியாராகவும் சம்சாரியாகவும் இருக்கிறேன் நான் நான் நான் இந்த நான் இருக்கிறேன் நிறுத்தின்ற பொருள் நான் இருக்கிறேன்ட்ட போல் நான் அதுவாக இருக்கிறேன்னா ப்ராப்ளம் படித்தவனாக இருக்கிறேன்னா பிரச்சனை படிக்காதவனாக இருக்கிறேன்னா பிரச்சனை நான் சன்னியாசினா பிரச்சனை நான் இருக்கிறேன் இருக்கிறேன் அவ்வளவுதான் நான் இருக்கிறேங்கிறதோடு நிறுத்திக்கணும் நான் நான் அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று விசேஷனம் சேர்த்திங்க அவஸ்தான் நான் விசேஷியமும் கிடையாது நாகம் விசேஷியாக நாகம் விசேஷனா நிர்சேஷா பிரம்ம நிர்விசேஷம் பிரம்ம புரியுறது இல்லை அவ்வளோதான் அப்போ பின்பு இதுக்கு என்னத்தை அனுபவப்பட வேண்டியிருக்கு சுவாமி நாங்கள் அனுபவம்ங்கிறத எந்த அர்த்தத்தில் சொல்கிறோம்னா அப்படின்னா சொல்லு அது வேணும் எனக்கு இப்போ அதுதான் சொல் எந்த அர்த்தத்தில் சொல்கிறோம்னா இதெல்லாம் புரிஞ்சு போச்சு ஆனால் இது கிளாஸ் முடிச்சோன்னு மறந்து போயிட்டுருதுன்னா அது சொல்லு அதுவும் ப்ராப்ளம் அது சொல்லு நான் ஒத்துக்கிறேன் விஷயம் வந்து நீ ஆத்மாவை அனுபவிக்க வேண்டியது இல்லையே அந்த விஷயத்தில் உனக்கு டவுட் இல்லையே ஆத்மாவை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆத்ம ஞானம் உறுதியாக இருக்கணும்னு சொல்லு ஆத்ம ஜானம் இன்னும் ஸ்ட்ராங்காகல சொல்லு அது ஒத்துக்கிறேன் இந்த ஞானம் வந்து சுவாமி உறுதியாகலை ஏன்னா திரும்பவும் உலகத்தை பார்த்த உடனே வரப்போகிற எலெக்ஷனை நினச்சாலே இன்னமும் பண்ணுறது அப்படின்னா அது வேறு விஷயம் அது வேறு விஷயம் அது டாப்பிக்கே வேறு அதனால் நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய அம்சம் என்னென்னு கேட்டால் நமக்கு ஞானம் உறுதிப்படுறதுங்கிறது வேணால் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லுங்கோ பன்னெண்டு வருஷமாக வேதாந்தன் சொல்கிறேன் இப்போ தான் எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் கன்விக்ஷனோட நான் டீச் பண்ண முடியுதுன்னு நான் சொன்னேன்னா அது நியாயம் ஆனால் எனக்கு நான் ஆத்மானு புரிஞ்சுக்கிறதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆச்சுன்னு சொன்னால் கிடத்துல தூக்கி போடணும் நான் நித்தியசுத்த புத்த பரிபூர்ண சச்சிதானந்த ஆத்மா அப்படின்னு சொன்னேன் சும்மா நம்ம ஜோக்குக்காக சொன்ன கிணத்துல தூக்கி போடணுங்கிறதுலாம் தாற்பிடையாது வந்து சொல்றபோதே புரிஞ்சுடுத்து குருநாதர் ஐயனே எனது உள்ளேன் என்று உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி நீங்க குரு உபதேசம் பண்ற போதே ஃப்ரீயாக்கிறாரா இல்லையா யூஆர் அப்சல்யூட்லி ஃப்ரீ நீ முழுக்க முழுக்க சுதந்திரமானவன் இப்பொழுதே சுதந்திரமானவன் இங்கேயே சுதந்திரமானவன் அப்படிதான் உபதேசம் வென்றார் நீ ஒரு நாளைக்கு சுதந்திரம் அடைவாய் அது இந்த நாள் என்னாலோ தெரியவில்லை அப்படின்னு சொல்லலை இப்பொழுதே சுதந்திரகா அசி ம் பூர்ணகா அசி அசி வர்த்தமான காலகா லட்டு மத்தியம புருஷாக ஏகவச்சனும் அதில் அசி மத்தியம புருஷான அது முன்னிலை அது வந்து ஒருமை நிகழ்கால் அவ வந்து அசி நீ அதுவாக இருக்கிறாய் இருக்கிறாய் இருக்கிறாய் இருக்கிறாய் அப்படி சொல்லணும் சொல்லணும் கொஞ்சம் சத்தமா சொல்லணும் கொஞ்சம் அப்படி இப்படிலாம் பண்ணி எல்லாம் சொன்னாத்தான் வந்து இப்போதே அதுவாக தான் இருக்கு நீ வந்து சுவாமி நீங்க சொன்னபோது கிளாஸில் வந்து நான் என்னமோ முக்தி அடைஞ்சிட்ட மாதிரி இருந்தது அப்புறம் என்னாச்சு மால்ட்டு சாப்பிடும்போது திடீர்னு ஒன்று சந்தேகம் வந்துடுச்சு நான் எப்படி இருப்பேன் முக்தனாக இருக்க முடியும் சந்தேகம் வந்துடுச்சுன்னு சொல்ல முடியுமா என்ன ஒன்று பிரமாணத்தில் தோஷம் இல்லாட்டி பிரமேயத்தில் தோஷம் இருக்கணும் இல்லாட்டி பிரமாத்தாகிட்ட தோஷம் இருக்கணும் பிரமேயத்தில் ஒரு தோஷமும் இல்லை பிரமாணம் வந்து சரியாக புரியாமல் இருக்கலாம் வஸ்து என்னது பூர்ண வஸ்துவை பற்றி உபனிஷத் பேசுறது பிரமாணம் சாஸ்திரம் பிரமாத்தா யார் அறிகிறவன் பிரமாவுக்கு அறிவிக்கிறவன் யார் இன்னொரு பிரம் இன்னொரு குரு ஒருத்தன் ஒரு குரு சொல்லி தான் புரிஞ்சுக்கிறான் உணர்த்த உணர்வது ஆன்மான்பாங்க செய்வர்கள்லாம் அதனால் வந்து இது நம்ம வந்து சாஸ்திரம் சொன்னால் நமக்கு புரியுது இல்லை நமக்கு வந்து அப்பவே புரியுது அப்பவே புரியுது நீ வேணாம் வந்து சொர்க்கத்துக்கு போகிறது வேணாம் சொல்லலாம் சொர்க்கத்தை பற்றி நீங்கள் படிச்சிங்க எனக்கு இன்னும் சொர்க்கத்தோட அனுபவம் வரலாம் அதுக்கு நீ சாகணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது நீ வந்து சாகணும் சாகிறது சும்மா செத்தாக சொர்க்கம் வந்துவிடாது நீ வந்து ஹோமமெல்லாம் யாகமெல்லாம் பண்ணிவிட்டு சாகணும் அதனால் யாகமெல்லாம் பண்ணிவிட்டு புண்ணியத்தையெல்லாம் பண்ணிவிட்டு செத்தையானால் ஒருவேளை சொர்க்கம் கிடைக்கலாம் அது வேணால் சொல்லலாம் நான் வந்து பிரம்மன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண வேண்டான்னு புரிஞ்சுக்கிறது தான் வேறு ஒன்றும் எதுக்கு சொல்கிறேன் நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா நிறைய பேர் இது இந்த ஒரு பெரிய வேலையாகவே நாங்கள் வச்சுருக்கோம் அதனால என்ன நான் இந்த அனுபவிக்கிறது ஆத்மாவை அனுபவிக்கிறது எப்படி நான் உடம்ப நான் உணர்கிறேனும் அப்படி நான் ஆத்மா உணரணும்னா என்ன அப்படி சொல்கிற போது சொல்கிற போதே பார்த்தீங்களா அது அப்படி சொல்லணும் அது அப்படி சொன்னாத்தான் அது உங்களுக்கு புரியும் எப்படி நான் இப்போ எப்படி நான் நான் மனிதன் எப்படி என்பதை நான் எப்படி உணர்கிறேனோ அப்படி நான் எங்கும் நீக்கம் வர அப்படி சொல்ற இல்லைப்பா நீ மனிதனாக இருக்கிற போது தான் நீ உன்ன பிரம்மமாக புரிஞ்சுக்க முடியும் நீ வந்து இந்த பிரம்மனாக புரிஞ்சுக்கிட்ட பிறகு மனிதத்தன்மை வந்து திரும்பவும் கண்டினியூ பண்ணும் ஆனால் மனிதத்தன்மை கண்டினியூ பண்ணுற போது நீ பிரம்மனை சொன்னா அந்த மனித பிறவிக்கே மாண்பு இல்லாட்டி அந்த மனித பிறவி ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் ஆகையினால் மனித பிறவியில் கொண்டு மனிதனாக விவகாரத்தில் பேசிக்கொண்டு அதே சமயம் உண்மையில் ஆழமான மனசில் வந்து நான் எங்கும் நீக்கமர நிறைந்த பிரம்மம்ங்கிறத புரிஞ்சு கொண்டு வாழ்கிறதுப்பா வேதாந்த ஜானத்தோடு இருக்கிற வாழ்க்கை ஏகாந்தே சுகமாசியதாம் பரதரே சேத்தமாதீயதாம் பூர்ணாத்மா சுமீஷதாம் ஜகதிதம் தத்பாதிதம் திருஷ்யதாம் பிராகர்ம பிரவிலாப்பியதாம் யாருக்கு இது இப்போ ஏகாந்தத்தில் தனியாருன்னு சொல்கிறது சாதன பஞ்சகம் சொல்லுகிறது ஏகாந்தத்தில் தனியாக இருப்பாயாக தனிமையில் இருப்பாயாக ஏகாந்தே சுகமாசியதாம் பரதரே மிக மிக மேலான பொருளாகிய பரம்பொருளிடத்திலே இப்படிலாம் கொஞ்சம் எழுத்து சொல்லணும் சேத்த சமாதீயத்தாம் உன்னுடைய புத்தியானது வைக்கப்படட்டும் பூர்ண ஆத்மா சுசமீக்யதாம் எங்கும் பூர்ணமான ஆத்மாவையே நன்கு காண்பாயாக ஜகதிதம் இந்த உலகம் தத் பாதித்தம் திருஷ்யதாம் அதனால் பாதிக்கப்பட்டதாக காண்பாயாக பிராக் கர்ம பிரவிலாப்பியதாம் உன்னுடைய கர்மம் முன்பு செய்த பட்ட கர்மங்களெல்லாம் ப்ராக் கர்ம பிர நாப்பியுத்தரை சிஷ்யதாம் ப்ராக்கர்ம கர்மத்தை அழிப்பாயாக சஞ்சித கர்ம யாருக்கு ஆத்மாவுகா அநாத்மாவுகா மு இது இந்த இத்தனை சொன்னதுக்கப்புறம் இதுன்னு சொல்லணும் அனாவசியம் தானே அப்படி தானே தோணும் நமக்கு இத்தனை நான் தான் ஆத்மாவாச்சை எனது அப்படின்னு சொல்லலாம் இல்லை அப்போ மனித பிரிவியை தான் சொல்லியாகணும் அழைப்படியும் அதனால் பிராக் கர்மம் உன்னுடைய சஞ்சீத கர்மத்தை அழித்து விடுவாயாக இந்த ஞானத்தின் பலத்தினால் சித்தி பலாத் இந்த சித்தி ஞான வ வலிமையினால் உன்னுடைய கர்மம் சஞ்சித கர்மாவை அழித்து விடுவாயாக அப்படி உத்தரைஹி ஸ்லஷ்யதாம் ஆகாமி கர்மத்தையும் இந்த ஞானபலத்தினால் அழித்து விடுவாயாக பிராரப்தம் து இக புஜ்யதாம் இந்த ஞானபலத்தினால் பிராரப்த கர்மத்தை அனுபவிப்பாயாக பிராரப்தம் து இக புஜ்யதாம் அதுக்கப்புறம் விதேக முக்தி அடைந்து பிறகு பரம்பொருள் மயமாகவே ஆகிவிடுவாயாக பிரவே சீதோ பிராரப்தம்து இக புஜததாம் அத பரபிரம்மாத்மனாஸ்தீரதாம் இவைகளெல்லாம் உயி்த்து உணர்வீர்களாக அவ்வளோதான் விஷயம் என்னத்துக்கு இதை சொல்கிறேன்னா எந்த எப்போவுமே இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லிக்கின்றே இருப்போம் ஏன்னா இது சொல்லலைன்னு வச்சு உங்களேன் ஏதாவது அனுபவத்தை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க அனுபவங்கள்லாம் இல்லைன்னு வந்து ஆத்மா அல்ல புரியுறது இல்லை அனுபவங்கள் எதுவும் நான் கிடையாது அனுபவம் எல்லாம் வந்து மனசில் உண்டாகிறது அனுபவிக்கிறவன் அனுபவிக்கிறவனை பற்றின அறிவு தான் நமக்கு வேணுமே தவிர அனுபவிக்கின்றவனை பற்றிய அறிவு பெறப்படும் பொழுதே அனுபவபூர்வமாகத்தான் இருக்கிறது உபதேசிக்கப்படும் பொழுதே அது அனுபவபூர்வமாகத்தான் இருக்கிறது இப்போ கேட்கும் பொழுதே அது அனுபவபூர்வமாகத்தான் இருக்கிறது அதற்கு பிறகு இந்த அனுபவம் என்பது ஒன்று வரப்போவதில்லை அதனால தான் வந்து அதனால தான் என்ன சொல்கிறோம்னா ஆத்மா அனுபவத்தில் யாருக்கும் மாற்றமே இல்லை அந்தக்கரண அனுபவங்கள்லாம் வித்தியாசம் இப்போ எனக்கு வந்து சாஸ்திரங்களை நான் புரிஞ்சுட்டு நான் மனசில் என்னுடைய அனுபவம் வித்தியாசமாக இருக்கலாம் இன்னொருத்தனுக்கு வந்து வேறு சாஸ்திர விஷயங்களை புரிஞ்சுட்டு அதில் என்னோடய அனுபவம் வித்தியாசம் கம்ப்யூட்டரை பற்றின சயின்ஸ் ஞானத்தில் அனுபவம் இருக்கும் அந்த ஞான அனுபவம் இருக்கு இருக்குது நமக்கு வேதாந்த ஞான அனுபவம் இருக்குது இன்னொருத்தனுக்கு வந்து அந்தந்த ஃபீல்டில் அந்தந்த ஞான அனுபவம் இருக்கும் ஆனால் ஞான அனுபவம் வேறு ஆத்மா அனுபவம் ஆத்மா அனுபவம் என்பது எப்பொழுதும் இருக்கிறது ஆத்மா அனுபவம் வருவதும் இல்லை நிற்பதும் இல்லை போவதும் இல்லை அது எப்பொழுதும் இருக்கிறது ஆத்மானுபவம் என்பது வரப்போவது இல்லை ஆத்மா அனுபவம் எப்பொழுதும் இருக்கும் அனுபவங்களுக்கெல்லாம் சாட்சியாக இருக்கிற அனுபோக்தாவாக உண்மையில் அனுபோக்திருத்தம் இல்லாததாக அது இருக்கிறது இப்படி தான் அதனால் காண்பது அடங்களும் காண்பான் நீ காண்பான் நீயே காண்பது அடங்களும் காண் அடங்களும் எல்லாம் காண்பது அனைத்தும் காண்பது அனைத்தும் என்ன அர்த்தம் பாவ அபாவ விலக்ஷணா பாரமார்த்திக பாவஸ்வரூபா துமேவசி புரியுறதில்லை சம்ஸ்கிருத வாக்கியம் அவ்வளோதான் சரி அடுத்த பாட்டுக்கு போகிறோம் முன்னே காண்பது அடங்கலும் காண்பான் நீயே என்று சாமானியமாக உபதேசித்ததை விசேஷித்து ஷபதபூர்வமாக வற்புறுத்துகின்றார் சம்ஸ்கிருத்தில் ஷபதம் சபதம் பண்ணிட்டாங்கிறோம் இல்லையா சம்ஸ்கிருத்துல வந்து ரெண்டாவது அந்த என்ன சபதம் எடுத்துக்கிறார் என்ன பழிக்கு பழி என் தாய் தந்தையர்களை யார் கொன்றானோ அவனை நான் கொன்றே தீருவேன் என்று அந்த நேரத்தில் சபதம் எடுத்துக்கிறான் இப்படி எல்லா சரியமும் ஒரே வயலன்ஸாக இருக்கு எதை பார்த்தாலும் இருக்கு சபதம் பழிக்குப்பழி ரத்தத்துக்கு ரத்தம் சபதம் எடுத்துக்கிறான் நான் விஸ்வாமித்ரன் மாதிரி சபதம் எடுத்துக்கணும் எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் நான் பிரம்ம ரிஷியை ஆய்தான் தீர்றது அப்படின்னு அது சபதம் எடுத்துக்கிறது அது அது ரியல் சபதம் அதுதான் சபதம் எப்படி இருந்தாலும் சரி அந்த அந்த ஆளை ஆசிரமத்தை விட்டு ஓட்டியே அதுவா சபத்தம் ஒரு வழி பாரு அவன் பாரு நான் எப்படியாவது ஒரு வழி பண்ணி அந்த அந்த ஆளை ஆசிரமத்தை விட்டு அனுப்பிச்சு விட்டு அடிக்கடி இங்கே சபதம் நிறைய பேர் போடுறாங்க நான் பார்த்துட்டு இருக்கேன் ஆஃபீஸில் ஒரு ஆள் சபதம் போடுவார் கிச்சனில் இவனை தொலைக்கிறதான் என் வேலை அப்படிம்பான் கிச்சனில் ஆக சொல்லுவான் இந்த ஆள் வெளியில் அனுப்புகிறதான் என் வேலையம்பான் கடைசியில் ரெண்டு பேர் இருக்க மாட்டான் இதுதான் சபதம் பாடுற இவர் என்ன சொல்றார் சபதம் சொல்கிறார் குரு சொல்கிறார் நான் சொல்றது சத்தியம் சத்தியம் உரைக்கின்றேன் வள்ளலார் பாடினார் சத்தியம் உரைக்கின்றேன் தயவு செஞ்சு தர்மம் பண்ணுங்கோ அப்படின்னார் சத்தியத்தை சொல்கிறேன்னார் மூன்றை தாமும் காலமோர் மூன்றும் ஜன்மக் கடலெழும் கல்லோலங்கள் போலவே வந்து வந்து போன வெத்தனை என்பேன் நான் ஆலமர் கடவுளானை அவைக்கலாம் சாட்சி நீல சூட்சானம் ஒரு தரம் தான் படிக்கிறோம் இல்லையா கைவல்லி ஒன்று இந்த பாட்டுலாம் ஒரு படிக்கிறோம் தமிழ் புத்தகமாக இருக்கிறதுனால கீத சம்மா இருக்கிறதுனால ரெண்டு படிக்கிறோம் அப்படி வச்சுருக்கேன் என்ன சொல்கிறார் நான் சொல்கிறது சத்தியம்ப்பா அவனுக்கு திடீர்னு சந்தேகம் இன்னும் சொல்கிறார் நம்ம இருப்பட்றது இருப்புடையது இதுக்கெல்லாம் கடந்த இருப்பாக இருக்கும்னு சொல்கிறார் அது எவ்வளோ தூரம் உண்மையோ அப்படின்னு சந்தேகம் வருபடாது எவ்வளோ தூரம் உண்மைங்கிறது ஏன்னா அதுக்கு பிரமாணம் நான் தான் இன்னொருத்தர் எப்படி கன்டாக்ட போன டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் முதல்ல என்ன கேட்பார் என்ன பண்ணுதுன்னு கேட்பார் டாக்டர் முதல்ல என்ன கேட்பார் போன உடனே ஆஸ்பத்திரிக்குள்ளே போயிட்டோம் கன்சல்ட் பண்ண போயிருக்கோம் டாக்டர் என்ன கேட்பார் முதல்ல என்ன பண்ணுதுன்னு கேட்பார் நீங்கள் தான் டாக்டர் ஆச்சே கண்டுபிடிங்க பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவாருண்ணா நான் தான் சொல்லியிருக்கேன்ல உடனே ஒரு பேப்பரில் எழுதி இந்த டாக்டரை போய் பாருங்கன்னா அவர் வேறு ஆரம்பி வெட்டினரி டாக்டர் அது மாடு மாடு ஆடு மாடுக்கு தான் சொல்ல தெரியாது அதுக்கு வேணும் சரி வாஸ்தவம் அது மாதிரி இவர் வந்து போயாச்சுன்னு சொன்னார் நம்ம தானே சொல்லணும் இந்த கண்டக்டர் விஷயத்தில் கூட அவர் ஒன்று ஒன்றா மாட்டி மாட்டி பார்க்குறார் என்ன சரியா தெரியுதா எப்படி சொல்லுங்கள் அப்படின்னு அதை வச்சு அவர் ஊகம் பண்ணுறார் நம்ம வை நம்ம சொல்கிற ஒரு ஒரு ஒரு இதாக பவர் கிளாஸ் மாட்டி மாட்டி பார்க்குறார் அது ஒன்று வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே ஒன்று போடுவார் திரும்ப எடுப்பார் இது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குது அப்புறம் அங்கே வேறு படிக்க சொல்லுவார் இதை படிச்சுக்காமங்கன்னு சொல்லுவார் அந்த கீழே இருக்கிற படிங்க கடைசி லாகனை படிங்க மேல் நடுங்க எல்லாம் சொல்லுவார் அப்போ அது மாதிரி வந்து அவர் தான் கேட்பார் அது மாதிரி சிஷ்யன்ட்ட குரு வந்து இங்கேயும் என்னப்பா உடம்பு நீ இல்லை புரியுறதா அறியப்படுறதுனால திருஷ்யத்வாத்து ஜடத்வாத்து அப்படிலாம் சொல்கிறார் புரியுறதா இல்லையான்னு கேட்பார் கண்டக்டர் மாதிரி புரியுறதில்ல சரி அடுத்தது மனசு அறியப்படும் பொருள் இப்படிலாம் சொல்லித்தான் கடைசியில் அரிய அரிய உன்னை அறியலேன்னு சொல்கிறது நீ அறியிறே இல்லை அது இருக்கா இல்லையா சந்தேகமாக இருக்குன்னா ஒன்றும் சொல்ல முடியாது சந்தேகமாக இருக்கு அப்படின்னா அதனால் சொல்கிறார் சாஸ்திரம் பொய் சொல்லாத அப்பனே சாஸ்திர சத்தியத்தை தான் சொல்றது ஆகினால் நீ என்ன பண்ணுற நான் சொல்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோ தட்சிணாமூர்த்தி மேலே ஆணைங்கிற தஷிணாமூர்த்தி மேலே ஆலமர் கடவுள் ஆணை அவைக்கெல்லாம் சாட்சி நீயே ரொம்ப அழகா சொல்கிறார் ஸ்தூல சூட்ச்ம அஜானம் தோன்றும் ஸ்தூல தேகம் ஜாக்கிரத அவஸ்தையில் வந்து நல்ல பாடி வரைக்கும் ஐடென்டிஃபை ஆகி ஆசிரம் முழுக்க வியாபிச்சிரு இது என்னுடைய ஆசிரமம் இது என்னுடைய நாடு இது என்னுடைய உலகம் அப்படி வியாபிக்கிறது என்னை வந்து முதல்ல நான் என்ன வந்து ஒரு உடம்பு நினச்சிக்கிறேன் அதனால ஃபஸ்ட்டு ஸ்தூல சரீரத்தில் அபிமானம் வந்த உடனே அபிமானம் எவ்வளவு தூரம் வியாபிக்கிறது எங்கள் சித்தப்பா பையன் ஒருத்தன் அமெரிக்காவில் இருக்கான் எங்கள் சித்தப்பா பையன் அமெரிக்காவில் வாஷிங்டனில் இருக்கான் எவ்வளோ தூரத்துக்கு பொருது பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பொருது பாருங்கள் அவரோட ஃபோன் நம்பர் இருக்குது நான் உங்களுக்கு தரேன் நீங்கள் போனால் பாருங்கன்னா இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்படி சொல்கிறேன் எவ்வளோ தூரத்துக்கு சலீ ஸ்தூல சரீரத்துக்கு வந்த உடனே அந்த ஸ்தூல சரீரத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆட்கள் யாரெல்லாம் எங்கெல்லாம் இருக்காங்களோ அத்தனை வரைக்கும் போறது ரொம்ப பலமா இருக்கு எல்லாரும் யாரும் நம்மாலும் வந்து இத்தனை பேர் போயிட்டாங்களேன்னு ஒருத்தர் ரொம்ப அழகாக ஒரு லெட்டர் நான் பார்த்தேன் ஆனால் எங்களுடைய ஏகப்பட்ட சகோதரர்களை இழந்துட்டோம் அந்த துன்பம் எங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னார் நாங்களும் அவங்களோட போகலேன்னு சொன்னார் அப்போது அது எப்படி இன்னும் இன்னும் டச்சிங்காக இருக்குது அதுதான் அதுதான் மனசு அதுதான் மனசு சில பேர் சொல்லுவாங்க நம்ம இங்கிருந்து பத்ரிநாத்துக்கு நாலு பேர் இன்னும் மூணு பஸ்ஸில் ஆளை கூப்பிட்டுட்டு போவோம் எல்லாம் நம்மளை சேர்ந்தவங்க எல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு அந்த அபிமானம் நம்மக்கிட்ட படிக்கிறவங்க நம்மக்கிட்ட வேதாந்தம் படிக்கிறவங்க அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறோம் மூணு பஸ்ஸுக்கு போகிறோம் அந்த மூணு பஸ்ஸில் ஒரு பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகிடுது பாக்கி ரெண்டு பஸ்ஸு கரெக்டாக போய்டுருது பத்ரிநாத் போய் சேர்ந்துச்சு நல்ல வேலை எங்க பஸ்ஸு அப்படி ஆகலைன்னா எனக்கு எப்படி இருக்கும் அவங்க ரெண்டு அந்த குரூப் சொல்லுது இவங்க வேதாந்தம் படித்து கடவுளை பார்க்க போகிறாங்க அதனால் சொல்கிறாங்க நல்ல வேலை நல்ல வேலை எங்கள் பஸ்ஸுக்கு ஒன்றும் ஆகலை எங்கள் பஸ்ஸுக்கு ஒன்றும் ஆகலை நான் சொன்னேன் மூணு பஸ்ஸும் என்னது மூணு பஸ்ஸும் மாத்திரம் இல்லை அந்த ரோட்டில் வர பஸ்ஸெல்லாம் என்னது பஸ்ஸெல்லாம் என்னதுன்னா எல்லாமே ஃப்ரீயாக வந்துடுவீங்களான்னு கேட்கப்படாது அபி நல்லது எந்த விஷயத்தில் எவ்வளோ தூரம் எக்ஸ்டென்ட் பண்ணுமோ பண்ணணும் எப்படி மனிதனுடைய சுவாவம் பாருங்கள் அதனால் எதுக்கு சொல்லுறேன்னா இந்த ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற அபிமானம் இருக்குது ஸ்தூல சரீரம் வரைக்கும் ஸ்தூல சூட்ச இதுதான் நம்ம உடைக்கணும் திரும்ப திரும்ப சிந்தனை பண்ணி இந்த அபிமானத்தை நாசம் பண்ணணும் தேகாத்ம ஜானவானம் தேகாத்ம ஜான பாதகம் ஆத்மன்னே வேத்யசனே சன்னபி முச்சியத்தே சஜீவன் முக்த உச்சியே ஏற்கனவே சொல்லிங்க இந்த ஸ்லோகம் தேகாத்ம ஜானவத்து உடம்பு நான் என்கின்ற எண்ணம் எப்படி நமக்கு உறுதியாக இருக்கிறதோ அது போன்றே உடம்பு நான் அல்ல என்ற எண்ணமும் நமக்கு உறுதியாக இருக்க வேண்டும் எப்பொழுது நாம் உடல் அல்ல என்ற எண்ணம் உறுதியாக இருக்கிறதோ அப்பொழுது அவன் விரும்பாவிட்டாலும் முக்தி அடைவான்னு சொல்றது அந்த ஸ்லோகம் அவனே ஜீவன் முக்தன் என்று இன்னொரு பாடமும் சொல்லப்படுகிறது சகா ந இச்சன் அப்பி முச்சியத்தை சஹா அவன் விரும்பாவிட்டாலும் முக்தி அடைந்து விடுவான் அல்லது இன்னொரு அர்த்தனா சீவன் முக்த உச்சத்தை நேச்சன் விட ஜீவன் முக்த நல்லது அது அப்புறம் ஸ்தூல சூக்ஷ்ம அஜானம் தோன்றும் ஸ்தூல ஸ்தூல தேகம் சூக்ம தேகம் காரணமாக தேகமாகிய மூவகை தேவ தேகங்களும் மூன்று ஷரீரங்கிறார் மூன்று அவஸ்தை தாமும் ஸ்தூல சூக்ம அஜானம் மூன்று ஷரீரம் மூன்று அவஸ்தை ஜாகிரத அவஸ்தையில் ஸ்தூல சரீரம் வரைக்கும் நம்ம அபிமானம் இருக்கு ஸ்தூல சரீரம் வரைக்கும் இல்லை அதனால தான் கொஞ்சம் வளவலான்னு பேசினேன் வளவலான்னு பேசலை அர்த்தத்தோடு தான் வளவலான்னு பேசினேன் ஸ்தூல சரீரத்துல தான் அபிமானம் ரொம்ப பிரிசு ஸ்தூல சரீர அனுபவம் வரும்போது அபிமானம் ரொம்ப பலமாக இருக்கு ஏன்னா பல பொருளில் வியாபிக்கிறது பல பொருளில் வியாபிக்கிறது ஆளு ஆளில் வியாபிக்கிறது பொருளில் பணத்தில் வியாபிக்கிறது கட்டிடத்தில் வியாபிக்கிறது நாட்டில் வியாபிக்கிறது இந்த ஸ்தூல சரீரத்தில் அனுபவம் ஸ்தூல அனுபவம் வரும்போது அவ்வளோ தூரம் வியாபிக்கிறது அப்புறம் வந்து சூட்ச சரீரம் அது சூக்மசரீரங்கிறது கனவு ஸ்வப்னாவஸ்தை அதுலேயும் அப்படித்தான் அதுக்குள்ள ஒரு உலகம் அதில் ஒரு தனித்தன்மை அதில் ஒரு வியாபகம் அதில் ஏகப்பட்ட அபிமானம் மூன்று அவஸ்தை தாமும் காலமோர் மூன்றும் காலம் ஓர் மூன்றும் காலம்னா என்ன கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம் எனக்கு இந்த இறந்த காலம்ங்கிறது நிறைய பேர் பிடிக்க மாட்டேங்கிறது பாவம் இறந்த காலமெல்லாம் சொல்லாங்க கடந்த காலம்னு சொல்லுங்க நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் அது கடந்த காலம் இறந்த காலம்தான் உனக்கு வேணாம் அந்த சென்டென்ஸ் என்னோ பண்ணுறது பாருங்க அவ்வளோ தூரம் மனிதனுக்கு மரண பயம் இறந்த காலம்னு சொல்லக்கூடாதான் ஆனால் ப இதுவே இருக்குது இறந்த காலம்னு இருக்குது கடந்த காலம்னு இருக்குது அப்போ அந்த ஏன்னா இறந்த காலம்ங்கிறது வந்து வீட்டில் சொல்லக்கூடாது நீ வீட்டில் சொன்ன வீட்டில் தான் இறக்க போகிறோம் வீடு அடைஞ்சுட்டா இறக்க மாட்டோம் வீடு அடைஞ்சுவிட்டால் இறக்க மாட்டோம் வீட்டில் இருந்தால் இந்த வீட்டில் இருந்தால் இறக்கத்தான் இறப்போம் அந்தந்த புரந்தரதாஸர் பாட்டு மாதிரி நம்மனே அல்லினே இல்லி பந்தனே சும்மனே நம்மனே அல்லினே அல்லினே நம்மனே நம்ம வீடு அங்கே இருக்கப்பனே இல்லி பந்தனே சும்மனை இங்கே வந்து சும்மா வந்திருக்கோம்னார் அதுமாதிரி இந்த வீட்டையே பிடிச்சுன்னு விட்டோம் இல்லை காலமோர் மூன்றும் மூன்று காலமும் ஜென்மக்கடல் எழும் கல்லோலங்கள் அந்த ஜென்மக்கடல் எழும் கல்லோலம்னு சொன்னால் அலைகள்னு அர்த்தம் சம்ஸ்கிருத பதம் அது கல்லோலம் கல்லோலாம் புதி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகமே இருக்குது சங்கராச்சாரியோடது கல்லோலம்னு சொன்னால் எண்ணற்ற அலைகள் எத்தனை பிறவி பிறந்தோமோ அந்த இவர் பாடுற மாதிரி இந்த நந்தனார் பாட்டில் பாடுவார் இந்த இவர் கோபாலகிருஷ்ண பாரதி புல்லாய் பிறந்தாலும் மிருகாதி ஜனங்கள் பசியாரி மகிழும் என்றோ பூண்டாய் பிறந்தாலும் சில புலத்தியர் கை கொண்டு சில பிணி தீர்த்து மகிழ்வார் என்றோ பூண்டாய் பிறந்தோம்னா அது ஒரு மருந்தாகுமா சில புலத்தியர் கொண்டு பிணி தீர்த்து மகிழ்வார் என்றோ கல்லாய் பிறந்தாலும் நல்லவர்கள் மிதி கொண்டு காட்சி கொடுத்துடும் என்றோ கழுதை உருவாய் வந்தாலும் ஆ எனக் கத்தினால் கைகண்ட சகுனம் என்பார் ஏ நல்லா இருக்கும் அது கழுதையாய் பிறந்தாலும் ஆனை கத்தினா கைகண்ட சகுனம் என்பார் எல்லாம் இல்லாமலே இப்பிறவி தந்து என்னை ஏங்கவிட்டு அகல நின்றாய் எத்தனை அன்னை எத்தனை தந்தை எத்தனை எத்தனை பிறவியோ ரொம்ப நல்ல பாட்டு நந்தனார் பாடுறது நான் புல்லா பிறந்திருக்கலாம் பூண்டா பிறந்திருக்கலாம் கல்லாக பிறந்திருக்கலாம் கழுதியாக பிறந்திருக்கலாம் இப்படி பறையனா பிறக்க வச்சுட்டே கடவுளே அப்படி சொல்ற நந்தனாருடையது எல்லாம் இல்லாமலே இப்பிறவி தந்து என்னை ஏங்க விட்டு அகல நின்றாய் எத்தனை எத்தனை எத்தனை தந்தையின் எத்தனை தந்தையின் எத்தனை பிறவி வருமோ அப்படியா அது ரொம்ப பக்தி ரசம் தரும்போது அப்படியே எத்தனை பிறவி வருமோ அப்படின்னு சொல்லி அப்புறம் சொல்லிவிட்டு சொல்லல அல்லல் அகற்றிடக்கூடிய ஜனகாதி முனிவர் சனகாதி முனிவர்களுக்கெல்லாம் உபதேசம் செஞ்ச அந்த நடராஜ பெருமானே உன்னை பார்க்குறது தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாட்டு எதுக்கு சொல்கிறேன் பட்டினத்தாரும் பாடியிருக்கார் அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ எத்தனை விதமான அன்னையோ கழுத வயத்தில் பிறந்திருப்போம் புலி வயத்தில் பிறந்திருப்போம் சிங்கம் வயத்தில் பிறந்திருப்போம் அதனால் இந்த மனுஷ வயத்துலேயும் நிறைய தரம் பிறந்திருப்போம் எத்தனை அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ எத்தனை அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ முன்னம் எத்தனை எத்தனை பிறவியோ பின்னம் எத்தனை எத்தனை ஜென்மமோ இப்படிலாம் நல்லா உணர்ந்து பாடியிருக்காங்க அதனால் அவர் சொல்கிறார் கடலிலும் கல்லோளங்கள் போலவே வந்து வந்து போன எத்தனை என்பேன் நான் எத்தனைன்னு சொல்லுவேன்ப்பா எத்தனை தடவை நீ உனக்கு புரிய மாட்டேங்க நீ உட்கார்ந்து யோசிச்சா எதை யோசிக்க மாட்டேங்கிறீ வாழ்க்கையில் எதை சிந்திக்கணுமோ அதை சிந்திக்காமலோ உட்காந்துன்றிருக்கேன் எத்தனை என்பேன் நான் அப்படின்னா என்ன அர்த்தம் என்னால் சொல்ல முடியாதுன்னு அர்த்தம் கிருஷ்ணரே கீதையில் வந்து என்னால் சொல்ல முடியலன்ட்டார் அப்புறம் என்னென்ன ச சொல்ல முடியலங்கிற போது அவரோட பெருமையவே அவர் சொல்ல முடியலைங்கிறார் அதனால தான் எழு கடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர்பிறவி அவதாரம் அருணங்கிரிநாதர் ஏழு கடல் மண்ணை கூட எண்ணிவிடலாம் அதை காட்டில் பிறவி அதிகம் இடற்பிறவி அது சாதாரண பிறவியா இடற்பிறவி அவதாரம் விசேஷ அவதாரம் நிறைய தடவை பிறந்து இப்படி பண்ணியிருக்கேன் இனி உனது அபயம்னர் இனி உனது அபயம் எல்லா பாட்டிலையும் நீங்கள் ரசிக்கலாம் எத்தனை என்பேன் நான் ஆலமர் கடவுளானை தட்சிணாமூர்த்தி மேல சத்தியமா சொல்றேன் அத்தனைக்கும் சாட்சி நீதான் உண்மையிலேயே நீ நிறைய பிறவி எடுக்கலை உண்மையிலேயே பிறவிகள் ஒரு தோற்றம் மாயத் தோற்றம் அவைக்கெல்லாம் சாட்சி நீயே நீ மனிதன் நீ எத்தனை தடவை விலங்கா பிறந்தனு உனக்கு பக்குவப்படுத்துறதுக்காக சொன்னோம் அது ஓரளவுக்கு வியாபாரிக சத்தியம் ஆனால் உண்மையிலேயே பாரமார்த்திக சத்தியம் இப்படி நீ புலியாகவும் புறக்கலை புல்லாகவும் புறக்கலை நீ எளியாகவும் புறக்கலை நதியாகவும் புறக்கலை நீ மனுஷனாகவும் புறக்கலை தேவனாகவும் புறக்கலை அதெல்லாம் கல்லோலங்கள் போல தோற்றங்கள் உண்மையில் நீ பிரமஸ்வரூபம் அவைக்கெல்லாம் சாட்சி நீயே நிற்கும் ஜாக்ரம் சொப்பனம் சுசுத்தி எனும் மூவகை அவஸ்தைகளும் காலம் ஓர் மூன்றும் பூத பவிஷ்ய வர்த்தமானம் என்னும் முக்காலங்களும் இப்படி வியாக்கியானம் எல்லாம் சம்ஸ்கிருதம் பூத்த பவிஷ்ய வர்த்தமானம் எப்படி இருக்கு பாருங்க ஏன்னா அந்த காலத்தில் சம்ஸ்கிருதத்தில் பேசுறது பெருமை அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு போல் இருக்கு என்ன கடந்த கால நிகழ்கால வருங்காலன்னு போடக்கூடாதோ அவர் கூட பூத்த பவிஷ்ய வர்த்தமானம் சம்ஸ்கிருதம் வர்த்தமானம் என்னும் முக்காலங்களும் ஜென்மக்கடல் ஜனனமாகிய கடலின் கண்ணே எழும் கல்லோலங்கள் போலவே எழுந்து அழியும் அலைகள் போலவே மலைகள்னு இருக்குது அதை வந்து சந்தி பிரிக்கணும் எழுந்து அழியும் அலைகள் போலவே எழுமலைகள் போலவே அப்படி சொல்ல பாருங்க எழுமலைகள் எழும் அலைகள் போலவே அப்போது நீங்கள் அப்படி தான் படிக்கணும் ஏன்னா கல்லோல சப்தத்துக்கு நீங்கள் டிக்ஷனரி எடுத்து பாருங்கோ கல்லோலாம்புதி அப்படின்னா அலை அலை நிறை நிரம்பியுள்ள கடல்னு அர்த்தம் அதனால் எழும் அலைகள் போலவே அது ஒரு வார்த்தை போல எழுந்து அழியும் அலைகள் போலவே அது ரொம்ப முக்கியம் அது எழும் அலைகள் அங்கேயே நிற்காது அழியும் அப்போவே அங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இங்கே வந்தவுடனே காணாமல் போயிடும் இல்லை எழும் அ எழுந்து அலையும் அலைகள் போலவே வந்து வந்து போனேன் உதித்து உதித்து வந்து வந்து போனேங்கிறதுக்கு அர்த்தம் பாருங்கள் உதித்து உதித்து அழிந்தனவற்றை நான் எத்தனை என்பேன் நான் எவ்வளவென்று வரையறுத்து கூறுவேன் அன்லிமிட்டட்ல எத்தனை வந்துட்டு போயிடுது ஏகப்பட்டது வந்துட்டு போயாச்சு ஆலமர் கடவுள் ஆணை இதுல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க நம்ம பரிணாமவாதத்தை ஒத்துக்கறதில்லை எவல்யூஷன் தியரி வி டோன்ட் அக்செப்ட் எவல்யூஷன் தியரியை நம்ம அக்செப்ட் பண்ணினோமனா நம்ம சாஸ்திரத்தினுடைய கருத்தை சொல்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வரிசையாக சொல்ற எத்தனை என்பேன்னு இவர் சொல்கிறார்ல இல்லை ஆமாம் நம்ம தான் வந்து வரிசையாகத்தானே வந்திருக்கோம் நீரில் இருந்தோம் அப்புறம் நிலத்துக்கு வந்தோம் அதுதான் நம்ம அவதாரங்கள்லாம் குறிக்குதுன்னு அது வேறு இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் வராக அவதாரம் மத்சியாவதாரம் தண்ணீரில் இருக்கு அப்போ உயிர்கள்லாம் முதல்ல தண்ணீரில் தோன்றியது அப்போ தண்ணீர்லேயும் நீர்லையும் என்னது கூர்மாவதாரம் அப்புறம் வராக அவதாரம் அதை எப்படியோ சமாளிச்சுருவோம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம் வர ஆகத்தாரும் நேர வன் பன்றியாக போயிடுத்து அவன் எதா எப்படி எப்படி சார் நேராக பன்றியாக போக முடியும் ஆமை எப்படி திடீர்னு பன்றியாக அது எப்படியோ சமூக மேனேஜ் பண்ணி இன்டர்பிரட் பண்ணி கஷ்டப்பட்டு பண்ணுறோம் நம்ம சாஸ்திரத்தில் அது கிடையாது நம்ம நிறைய தடவை மனுஷனாக பிறந்திருக்கோங்கிறோம் இவங்க வரிசையாக என்ன நிறைய பொடியே ஒன்றுன்னா புல்லாக பிறந்துட்டு இன்றைக்கி தான் மனிதப்பிறவை வந்திருக்குங்கிறாங்க நிறைய பேர் நம்ம ஆன்மீகத்தில் ஹிந்து மதத்தில் இப்படி பேசுகிறாங்க சாஸ்திரப்படி அது பெரிய தப்பான அர்த்தம் இந்த வந்து யாரோடது டார்வின் தியரி இது டார்வீனோட இந்த பரிணாமவாத கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை ஒருவேளை அது சயின்ஸ் ஒத்துக்கிறதோ சயின்ஸ்லேயே தகராறுது அது நிறைய பேர் தினமணிலே அதை கண்டனம் பண்ணியிருக்காங்க நான் பார்த்துருக்கேன் டார்வின் தியரி வந்து தப்புன்னு சொல்லி அதுவே பெரிய விசாரம் குரங்குலேருந்து வந்தானா பண்ணிலேருந்து வந்தானான்னு நிஜமா இன்னும் முடிய மாட்டேங்கிறது ஏன்னா பன்றிக்கும் நமக்கு நிறைய ஒற்றுமை இருக்குதுங்கிறான் பன்றியுடைய உடல் அமைப்புக்கும் நம்முடைய அமைப்புக்கும் எவ்வளோ சௌகரியமாக இருக்குது பாருங்க திட்டத்துக்கும் சௌகரியம் தான் அது ஆனால் வந்து அதனுடைய உடல் அமைப்புக்கும் நம்முடைய உடல் அமைப்பும் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் குரங்குக்கும் நமக்கும் ஒரு சிமிலாரிட்டி நிறைய இருக்குது அப்படின்னா அதை ஒத்துக்கிறேன் பாரு தயான் சுவாமிஜி நான் ரொம்ப ஒத்துக்கிறேன் உன்னை பார்த்தாலே எனக்கு கண்டிப்பாக தெரியறதும் பார் அதனால வந்து குரங்குன்னு வந்திருக்கேன் அதெல்லாம் வந்து நிறைய தடவை குரங்காக பிறந்தாச்சு நிறைய தடவை மனுஷனாக பிறந்தாச்சு நம்முடைய சித்தாந்தப்படி பரிணாமவாத கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்வதில்லைங்கிறது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்கள் சில புஸ்தெல்லாம் படிக்கிற போது உங்களுக்கு இது நல்லா இருக்கேன் அப்படின்னு தோணிவிடும் சில சமயம் அது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் விசாரம் பண்ணால் தகராறு வரும் ஏன்னு கேட்டால் அப்போனா ஆர்டர் வந்துட்டு இருக்குது மனுஷ பிறவிக்கு அப்புறம் திரும்ப கிடையாது திரும்ப நம்ம இப்போ சாஸ்திரத்தில் நிறைய நீ இந்த பிறவியை தப் யூஸ் த பழையபடி அதோகதிக்கு போவேன்னு சொல்லியிருக்கு அதோகத்தின்னா பழையபடியும் மிருக ஜென்மான் சாஸ்திரம் சொல்கிறது அதோகத்தின்னா என்ன அர்த்தம் கீழே போயிடுவான்னா கீழே என்ன கீழ்ப்ளோரில் இருப்பான்னா அர்த்தம் கீழ் ஃபுளோரில் இருக்கிற புண்ணியம் பண்ணான்னு அர்த்தமாயிடும் மாடியில் இருக்கிறோம் தான் அவஸ்தை லிஃப்ட் வேலை வேணான்னு அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது கீழ்ப்பிறவிங்கிற அர்த்தத்தில் அந்த கீழ்பிறவிங்கிறது என்ன அர்த்தம் விலங்கு பசு பாம்பா பொறப்ப அப்படின்னு அர்த்தம் அதனால் என்ப எவ்வளவு என்று நான் சொல்வேன் ஆலமர் கடவுளானை கல்லாலின் நீழலின் கண்ணே எழுந்தருளி சனகாதியர்க்கு ஞானோபதேசம் செய்தருளிய ஆதி குருவாகிய தட்சிணாமூர்த்திமேல் சத்தியம் அவைக்கெலாம் நீயே சாட்சி அவைஅனைத்திற்கும் நீயே சாட்சியாம் என்றவாறு ஜென்ம பிரதீதி அனந்தரம் யாவும் பிரதீதி ஆதலின் எப்படி என்ன அழகான வியாக்கியானம் பாருங்க தமிழ் ஜென்ம பிரதீதி அனந்தரம் யாவும் பிரதீதி ஆகலின் ஆதலின் ஜென்மக்கடலில் வந்து வந்து அதாவது வந்து வந்துனா ஜென்ம பிரதீத்தின்னா என்ன அர்த்தம் பிரதீத்தினா தோற்றம் தோன்றுறது பிரதீத்தி பிரதீத்தினா என்ன அர்த்தம் அலை வந்து தெரிகிறது பிரதீக்கிறதுனா பிரதீனா தெரி பிரதீத்தினா தெரிகிறது அது அனந்தரம் வந்துட்டு வந்துட்டு போகிறதுனால ஜென்மக்கடலில் வந்து வந்து என்றும் ஜனனத்திற்கு அளவின்மையின் கடல் என்றும் அவைகள் அநீர்வச்சனீயமாய் உதித்து ஒடுங்கதலின் கல்லோலங்கள் போல என்றும் இஞ்சனம் உதித்து ஒடுங்கா நிற்பவற்றிற்கு அளவின்மையின் எத்தனை என்பேன் நான் என்றும் அவைகளை தினந்தோறும் மாதந்தோறும் வருடந்தோறும் யுகந்தோறும் கல்பந்தோறும் அறிந்து கொண்டிருத்தலால் அவைக்கெல்லாம் சாட்சி நீயே என்றும் ஸ்ருதி யுக்தி அனுபவ சித்தமான இதனை சந்தேகமின்றி துணிதி என்பார் ஆலமர் கடவுளானே என்றும் கூறினார் அவைக்கெல்லாம் சாட்சி நீயே என்பதற்கு உதாரணம் பஞ்சதிஷி அப்படின்னு செய்யுடா போட்டார் பஞ்சதி செய்யுல போட்டிருக்கார் மற்றும் போறோம் சூன்யம் முதலிய சர்வத்தையும் அறியும் பிரகாச ரூபமான என்னை வேறே யாதொரு பிரகாச சாதனம் கொண்டு அறியலாம் என்னும் சீடன் சீடன் பற்றி சீடனா சங்கையை பற்றின சீடன் ஆசங்கையை பற்றி ஆசங்கின கேள்வி ஆன்மா ஸ்வப்பிரகாசன் என்னும் ஸ்ருதியுனிய யுக்தி அனுபவங்களால் அங்னம் கூடாதென்று கூறுகின்றார் அதாவது என்னை நான் எதன் துணை கொண்டு அறிகிறேன் சொல்லப்படாது என்னை நானே அறிகிறேன் மனதை நான் அறிகிறேன் புத்தியை நான் அறிகிறேன் உலகை உடலை நான் அறிகிறேன் உலகை நான் அறிகிறேன் என்னை எதன் துணை கொண்டு நான் அறிகிறேன் சொல்லப்படாது நான் அறிவு வடிவாகவே இருக்கிறேன் சூரியன் எல்லாவற்றையும் பிரகாசப்படுத்துகிறார் சூரியனுக்கு எதனிடமிருந்து பிரகாசம் வருகிறதுன்னு கேட்டால் வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஆன்மீக வாழ்க்கையை படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவோம் சூரியன் தானாகவே பிரகாசமுடையதாக இருக்கிறது சூரியனுக்கு இயற்கையாகவே பிரகாசம் குணமாக இருக்கிறது ஸ்வரூபமாக இருக்கு குணமில் ஸ்வரூபமாக இருக்கிறது அப்படி சொல்கிறோம் சூரியஹா ஸ்வயம் ஜோதிஹி அது ஸ்வயஞ் ஜோதி தானே அது பிரகாசமுடையதாக இருக்குது ஆனால் நெருப்புக்கு இருக்கிறதெல்லாம் மற்றதுக்கு இருக்கிற ஜோதி இருக்கே அது வந்து அதற்கிட்ட இருந்து இரவல் வாங்கின ஜோதி அதனால் ஸ்வயம்பிரகாஷா இந்த ஸ்வயம் பிரகாஷங்கிறது நம்ம கொஞ்சம் புரிய வைக்கிறார் அதாவது என்னை அறியறதுக்கு வேறு யாரும் தேவையில்லை நீ இருக்கே இல்லைன்னு சொல்கிறதுக்கு நான் வேணுமா நான் வேணுமா நான் வேண்டியதில்லை சாஸ்திரம் வேணுமா வேண்டியதில்லை சாஸ்திரம் என்ன எதுக்கு வேணும்னா நீ எப்படிப்பட்டவன்னு சொல்றதுக்கு தான் சாஸ்திரமே தவிர உன்னை நீ அறியறதுக்கு எந்த பிரகாசமும் தேவையில்லை அப்படிங்கறத சொல்றாரு எல்லாம் கண்டு அறியும் என்னை ஏது கொண்டு அறிவேன் என்று சொல்லாதே சுயமாம் ஜோதி சுடருக்கு சுடர் வேறுண்டோருண்டோ பல்லார்முன் தசமந்தன்னை தன்னை பார்ப்பதும் தனைக்கொண்டேதான் தனைக்கொண்டே அல்லாமற் பதினொன்றானும் அவனிடத்துண்டோ பாராய்ண்டோ பாராய் எவ்வளவு அழகான நூல் இதுலாம் இதுக்கெல்லாம் நம்ம வந்து அனந்த கோடி நமஸ்காரம் பண்ணணும் அது எழுதினவங்களுக்கு நம்ம வந்து தாண்டவராய சுவாமிகள் கருப்பாக இருந்தாரா சிப்பாரா இருந்தாரா நமக்கு தெரியாது இல்லையா தாண்டவராய சுவாமியுடைய உருவம் எப்படி இருந்தது நமக்கு தெரியாது ஆனால் அவரோட நூல் இருக்கு அவர் எப்படி இருந்தார் அவர் எங்கே வாழ்ந்தார் என்ன பண்ணார் ஏதோவா கொஞ்சம் கொஞ்சம் கதை கேட்குறோம் நான் ஆனால் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள் எல்லாம் கொண்டு அறியும் எல்லாம் கண்டு அறியும் என்னை ஏது கொண்டு அறிவேன் என்று சொல்லாதே சொல்லாதே அப்படி சொல்லாதனே என்ன எதை கொண்டு அறிவேன்னு சொல்லாது சுயமாம் ஜோதி சுடருக்கு சுடர் வேறுண்டோ சுயமாம் ஜோதி தீபஸ்ய அன்ன தீப இச்சா ஆத்மபோகத்தில் வந்துருக்கு வந்து தீபம் வந்து இன்னொரு தீபத்தை ஏற்றலாமே தவிர அந்த தீபத்தோட பிரகாசத்துக்கு நான் வந்து விளக்கு எங்கே இருக்குதுன்னு விளக்க வச்சுன்னு தேடினேன்னா நம்ம டார்ச்சர் தேடின கதையாயிடும் அதனால் நான் ஒரு கதை சொல்கிறீங்க இல்லை நான் ஒரு தடவை டார்ச்சை தேடினேன் எனக்கு ஒருத்தர் டார்ச் அடிச்சுட்டு இருந்தார் நான் வந்து என் பைக்குள்ள டார்ச்சை தேடிட்டு இருந்தேன் கடைசியில் இப்படியே தேடிகிட்டே இருக்கேன் கிடைக்கவே இல்லை தேடி தேடி பார்க்குறேன் கிடைக்க மாட்டேங்கிறது அப்புறம் இப்படி பார்க்குறேன் அந்த டார்ச் தான் நான் தேடிக்கிட்டிருக்கேன் எந்த டார்ச் வெளிச்சத்தில் நான் என் டார்ச்சை தேடுறேனோ அந்த டார்ச் தான் நான் தேடுற டார்ச் அவர் பக்கத்துலேருந்து க தடைய அடிச்சுட்டுருக்கார் இது ஒரு இருபது நிமிஷம் நடந்தது எங்க போச்சு நான் வச்சதை காணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி இருபது நிமிஷம் கழிச்சுதான் கடைசியில தெரிஞ்சது அப்புறம் திரும்பி பாக்குறேன் அதுதான் ஓஹோ நான் இருந்தது நான் தான் காமிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற என்ன சொல்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது எல்லாம் கொண்டு சுய சுடருக்கு சுடர் வேறு உண்டோ அதே தேடி மாதிரி சுடருக்கு சுடர் வேறு உண்டோ அதுக்கு உதாரண திருஷ்டாந்தம் சொல்றார் பல்லார் முன் தசமன் தன்னை பார்ப்பதும் தன்னை கொண்டே தான் தன்னை பார்ப்பது தன்னை கொண்டு தான் பார்க்குறான் எல்லாருக்கும் முன்னாடி பத்தாவது ஆள் ஒரு ஒருத்தரும் பத்தாவது ஆள் அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது பத்தாவது ஆள் பார்க்குறது தன்னை கொண்டு தான் தன்னை பார்க்குறான் அல்லாமற் பதினொன்றானும் அவனிடத்துண்டோ பதினோராவது ஆளாக வந்தான் அவனுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு கிடையாது அவனிடத்துண்டோ பாராய் பாராயின்னா என்ன அர்த்தம் பார்க்காதேன்னு அர்த்தம் இல்லை பாராய் நன்றாக பார்ப்பாயாக வாருங்கள் என்ன பொறுக்க பார்த்தீங்களா பதவுரை பதவுரை எப்படின்னா எல்லாம் கண்டறியும் சூன்ய முதலிய சர்வத்தையும் சாட்சியாய் அறியும் என்னை ஏது கொண்டு அறிவேன் என்று யாதொரு பிரகாச அந்தரம் பிரகாஷாந்தரம் பிரகாசஸ்ய பிர பிரகாசிய பிரகாஷாந்தரம் நான் அவசியம் பிரகாசத்துக்கு இன்னொரு பிரகாசம் தேவையில்லை அந்த ரூமில் டியூப்லைட் எரியுதான்னு இன்னொரு டியூப்லைட்டை வச்சு பாருன்னா நீ ஒரு டியூப்லைட் போது என்ன சொல்றது டியூப்லைட்டாவது பரவாயில்லை நீ டியூப்லைட்டும் கிடையாது லைட்டே கிடையாது வந்து அந்த ரூமில் விளக்கு இருக்கான்னு இன்னொரு விளக்கை வச்சுன்னு பார்த்தா எப்படி இருக்கும் விளக்கை பார்க்குறதுக்கு இன்னொரு விளக்கம் வேண்டாது தீபசிய அன்ன தீபே இச்சா தஸ்மாத் தத்வத் அதனால பிரகாசாந்தரம் கொண்ட அறிவேன் என்று சொல்லாதே சொல்லற்க சொல்லாதே என்னென்ன அர்த்தம் சொல்லற்கங்கிறார் சுயஞ்சோதியாம் சுடருக்கு சுயம்பிரகாசம் ஆகிய அறிவுக்கு சுடர் வேறுண்டோ பிரகாஷாந்தரம் ஏது பல்லார் முன் நவபுருடரின் முன்னே தசமன் பதின்மன் தசமன்னா பதின்மன் பத்தாம் அவன் தன்னை பார்ப்பதும் தன்னை தசவன் என்று அறிவதும் தன்னை கொண்டே தான் அல்லாமல் தன்னாலே அன்றி பதினொன்றானும் தனக்கு வேறே பதினொன்றாம் அவனும் அவனிடத்துண்டோ பாராய் அந் அத்தசமனிடத்துண்டா நீ யூகித்துப்பார் என்றவார் மேலும் விஷயத்தை அடுத்த வகுப்பிலே நாம் ஆராய்ச்சி செய்யலாம் ஓம் ஐயனே எனதுள்ளேன் என்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடீ போத் ஈஸ்வரோ குருராத் மூத வேயா மூத்த நம ாந்தாஹரி ஓ